வணக்கம் நச்சிலேயன் ஆயிரத்தி தொன்னூற்றி ஆறாவது செய்திச் செய்தி மே இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு வைகாஜி மாதம் ஒன்பதாம் நாள் புதன்கிழமை இன்று நாளிடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் அறிமழம் சே ஞான பிரியன் தமிழக செய்திகள் தமிழகத்தில் அமைதி நிலவ அனைத்து தரப்பு பொதுமக்களும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தில் போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் பலியான ஒன்பது பேரின் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் பத்து லட்சம் நிவாரண நிதி வழங்கப்படும் என்று முதல்வர் பழனிசாமி அறிவித்துள்ளார் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தில் போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தியது அப்பட்டமான அரசு பயங்கரவாதம் என்று பாப்புலர் பிரண்ட் ஆப் இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது தூத்துக்குடி போராட்டத்தில் போலீசார் பொதுமக்களை துப்பாக்கியால் சுட்டத்தில் இதுவரை பதினோரு பேர் பலியாகி மேலும் இந்த எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது தமிழக அரசியல் வரலாற்றில் இதுதான் அதிகபட்ச பலி என்ற தகவல் வருகிறது தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆணைக்கு எதிரான போராட்டம் கலவரமாக மாறியதால் போலீசாரின் துப்பாக்கிச்சூடு தவிர்க்க முடியாததாகிவிட்டது என்று தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் இந்திய செய்திகள் தமிழகத்தில் பத்துக்கும் குறைவான மாணவர்களை கொண்ட எண்ணூற்று அரசு பள்ளிகளை மூடுவதற்கு தமிழக அரசு தீவிர பரிசீலனை செய்து வருகிறது இந்த நிலையில் தான் கல்வியை தன் இன பிள்ளைகளும் கற்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நாற்பதுக்கும் மேற்பட்ட பிள்ளைகளை தான் படிக்கும் பள்ளியிலேயே சேர்த்துள்ளார் நாடோடி என மாணவர் சக்தி இவருக்கு சர்வதேச குழந்தைகள் போராளி மலாலா விருது கிடைக்க உள்ளது திருநெல்வேலி அருகே தனியார் காற்றாலை டிரான்ஸ்பார்மர் வெடித்து சிதறியதில் இரண்டு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் தூத்துக்குடியிலிருந்து புறப்படும் ரயில்கள் பலர் ரத்து செய்யப்பட்டுள்ளன திருமலா திருப்பதி கோயிலில் ரூபாய் ஐநூறு கோடி மதிப்புமிக்க பிங்க் நிற பைரம் ஏராளமான நகைகள் காணாமல் போயுள்ளதாக கோயிலின் அர்ச்சகர் பரபரப்பு புகார் தெரிவித்துள்ளார் கர்நாடகாவில் காங்கிரஸ் மதச்சார்பற்ற ஜனதாதளம் கூட்டணியை ஆட்சி அமைப்பது அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது குமாரசாமி முதல்வராக பதவியேற்பதை நிறுத்தி வைக்க கோரி அகில பாரத இந்து மகாசபா உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது அவசர வழக்காக கருதி இந்த மனுவை விசாரிக்க வேண்டும் என்று இந்து மகாசபா தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்ட போதிலும் அதை ஏற்க நீதிபதிகள் மறுத்துவிட்டனர் பெண் பத்திரிகையாளரை அவதூறாக விமர்சித்து முகநூரில் கருத்து பதிவிட்ட வழக்கில் நடிகர் எஸ் வி சேகரை ஜூன் ஒன்றாம் தேதி வரை கைது செய்ய தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது காங்கிரஸ் அல்லாத பாஜக எதிர்ப்பு கூட்டணியை உருவாக்குவது என்பது சாத்தியமில்லை என மதச்சார்பற்ற ஜனதாதளத்தின் தலைவர் தேவகவுடா தெரிவித்திருக்கிறார் கர்நாடக சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவு காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக அமைந்ததாகவும் தோல்வியை வெற்றியாக சித்தரிக்க காங்கிரஸ் புதிய மொழியை கண்டுபிடித்ததாகவும் பாஜக தலைவர் அமித் ஷா குற்றம் சாட்டியுள்ளார் சில புதிய மாற்றங்களுடன் உருவான பிரம்மோஸ் சூப்பர் சோனிக் ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது நீதிபதி லோயா மரணம் தொடர்பான வழக்கில் விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி மும்பை வழக்கறிஞர்கள் சங்கம் உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்துள்ளது கர்நாடகாவில் ஆட்சி அமைக்கும் காங்கிரஸ் மஜத கூட்டணியில் துணை முதல்வர் அமைச்சர் பதவிகளை பகிர்ந்து கொள்வதில் ஏற்பட்டுள்ளது ஊடக செய்தியின் உள்ளடக்கத்தை ஒழுங்குபடுத்த தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லை என்று டெல்லி உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது அயல்நாட்டு செய்திகள் கட்டுப்பாட்டில் இருந்தாட்டுக்குள் வந்துள்ளது என்று துருக்கியில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அதிபர் எதிராக நடத்தப்பட்ட ராணுவ புரட்சியில் பங்கேற்ற ராணுவ வீரர்கள் நூற்று நான்கு பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மனித வெடிகுண்டு தாக்குதல் வெடிகுண்டு தாக்குதல் துப்பாக்கி சூடு என தொடர்ந்து வெடிச்சத்தம் கேட்டு பழகிய ஆப்கானிஸ்தான் பத்து ஆண்டுகளில் சுகாதாரத்துறையில் வளர்ச்சியை காட்டி சாதனை படைத்துள்ளது அருணாச்சல பிரதேசத்தை ஒட்டிய பகுதியில் சீனா மிகப்பெரிய தங்க சுரங்கத்தை தோண்டி வருவதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இதற்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது அணு ஆயுத பரிசோதனைக் அளிக்கப்படுவதை உறுதி செய்வதற்காக பன்னாட்டு செய்தியாளர்கள் பலரும் வடகொரியா சென்றுள்ளனர் மலேசிய நாட்டில் வசிக்கும் இந்திய வம்சாவளி சீக்கிய கோபிந்த் சிங் டியோ நாற்பத்தி வயதான இவர் மலேசியாவின் அமைச்சரவையில் தொலைத்தொடர்பு மற்றும் மல்டிமீடியா துறைகளின் அமைச்சராக பதவியேற்றிருக்கிறார் ரஷ்யாவில் விமானத்தில் குதித்ததில் இரண்டு வீரர்கள் பாராசூட் கயிற்றில் சிக்கி உயிரிழந்தனர் வணிக செய்திகள் நாட்டின் மிகப்பெரிய அரசு வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா வங்கிக்கு கடந்த நிதியாண்டில் ஜனவரி மார்ச் கடைசி காலாண்டில் ரூபாய் கோடி நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சில்லரை கடன் வழங்கும் முறைக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வந்தாலும் கடன் தர தகுதியுள்ள இருபத்தி ஒரு கோடி பேரில் மூன்றில் ஒரு பகுதியினருக்கு மட்டுமே வங்கிகள் கடன் வழங்குவதாக சிவில் அமைப்பின் அறிக்கை தெரிவித்துள்ளது பெட்ரோல் டீசல் மீதான உற்பத்தி வரியை குறைக்க வேண்டும் இவற்றை ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டு வந்தால்தான் விலை குறைக்கும் என்று தொழில்துறை கூட்டமைப்புகளான பிக்கி அசோசம் வலியுறுத்தியுள்ளன பஞ்சாப் நேஷனல் வங்கியின் தரச்சான்றை மூடிஸ் நிறுவனம் குறைத்துள்ளது ஆபாச வீடியோக்கள் குறித்து பதில் தாக்கல் செய்யாததால் கூகுள் ஃபேஸ்புக் யாகு உள்ளிட்ட சமூக வலைதளங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மாருதி சுசுக்கி இந்தியா நிறுவனம் உள்ளீடு செலவுகள் அதிகரித்துள்ளதால் ஜூன் மாதம் முதல் தங்கள் கார்களின் விலையினை ஒன்று வரை உயர்த்த இருப்பதாக டீலர்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பியுள்ளதாக தமிழ் குட்இட்டன்ஸ் தளத்திற்கு கிடைத்த தகவல்கள் கூறியுள்ளன ஆசிய பங்குச்சந்தை மற்றும் கச்சா எண்ணெய் விலை உயர்வால் தொடர்ந்து சரிந்து வந்த மும்பை பங்குச்சந்தை அமெரிக்கா சீனா இடையிலான வர்த்தக போர் பதற்றம் இரு நாட்டு தலைவர்களின் பேச்சுவார்த்தையால் தனிந்துள்ளது இதன் வாயிலாக ஆசிய சந்தையில் கணிசமான முதலீடு அதிகரித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் ரஷ்யாவில் நடைபெறும் இரண்டாயிரத்தி பதினெட்டு உலகக்கோப்பை கால்பந்து தொடருக்கான அர்ஜென்டினா அணி அறிவிக்கப்பட்டுள்ளது இந்திய கிரிக்கெட் வீரர் ரவீந்திர ஜடேஜாவின் மனைவி ரிவாபா ஜடேஜாவை நடு அனைவரும் பார்க்கும் வகையில் கன்னத்தில் அறைந்த போலீஸ் கான்ஸ்டபிள் செயலால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது சச்சின் தோனியை தொடர்ந்து இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலியின் வாழ்க்கை திரைப்படமாக எடுக்கப்பட உள்ளது மும்பையில் நடைபெற்ற இந்திய மற்றும் அயல்நாட்டு வீராங்கனைகள் பங்கேற்கும் முதலாவது மகளிர் டி டுவெண்டி போட்டியில் சூப்பர் நோவாஸ் அணி வெற்றி பெற்றுள்ளது ஐ பி எல் முதல் தகுதி போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சன்ரைசர்ஸ் ஐதராபாத் அணியை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்துள்ளது திரைச்செய்திகால் பதினோரு பேர் உயிரிழந்திருப்பது மனிதாபிமானமற்ற செயல் என்று தென்னிந்திய நடிகர் சங்கம் தெரிவித்துள்ளது தூத்துக்குடியில் நடைபெற்ற துப்பாக்கி சூட்டில் பிரபல ஸ்டென் மாஸ்டர் சில்வாவின் மைத்துனர் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது பிரதமரை தயவு செய்து இப்போதாவது உங்கள் மௌனத்தை கலையுங்கள் என நடிகர் விஷால் வேண்டுகோள் விடுத்துள்ளார் யுவன் சங்கர் ராஜா இர்பான் மாலிக் மற்றும் எஸ் என் தயாரிப்பில் உருவாகி வரும் படம் பியார் பிரேமா காதல் கமலஹாசன் தொகுத்து வழங்க உள்ள பிக்பாஸ் இரண்டு நிகழ்ச்சி விரைவில் துவங்க உள்ளது இத்துடன் நச்சினைகள் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன ஒரு நிமிட யோசனை பொது அறிவு புயல் நித்தம்பன் முத்து சமையல் சமைகள் பாட்டோடுதான் நான் பேசுவேன் அறிவோம் அஞ்சல் தலை கதி நீதி போன்ற உன்னதமான ஒலிக்கோப்புகளை செவிமடுக்க டபிள்யூ டபிள்யூ என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்